காணாமல் போன தேடுபவரின் உமக்கு அல்லா அதை திருப்பி தராமல் இருப்பானாக என்று கூறவும் நிச்சயமாக பல்லிவாசல்கள் வாசல்கள் இதற்காக கட்டப்படவில்லை என்று நபி சொல்லு அலை அவர்கள் கூறினார்கள்